प्रपन्न कृष्णाय संगं ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தமே भगवान श्री कृष्णर கர்மத்தில் அகர்மத்தை தரிசிக்கின்ற ஞானியினுடைய பெருமையை பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை தொடர்ந்து இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் நித்திய திருப்தகா நிராஷ்ரயா நிராஸ்ரயனா யாரையும் சார்ந்திருக்காதவன் அர்த்தம் டிபெண்ட்டாக இல்லை அவன் உடம்பையே ஒரு புறப்பொருளாக கருதுறவன் அவன் எதையும் சார்ந்திராதவன் ஆழமா சொன்னால் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி இந்த வியி சமஷ்டி இதையும் கடந்தவன் அவன் மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல்லாம் சொல்றோம் இதையெல்லாம் சார்ந்திராதவன் அதாவது தூய உணர்வைத்தான் நிராசிரயான்னு சொல்றோம் தன்னை தூய உணர்வாக உணர்ந்தவன் வந்து எதையும் ஆசிரிச்சு இருக்கிறதில்ல ஆசிரயிச்சு இல்லாமல் இருக்கிறதத்தான் நிராசிரயான்னு சொல்கிறோம் அது மாத்திரமில்லை எதையும் ஆசிரிச்சு இல்லாமல் ஒருத்தன் திருப்தியாக இருக்க முடியுமான்னா அவனுக்கு அந்த ஞான பலம் இருக்கிறதுனால எப்பவும் திருப்தியா இருக்கான் நான் நிறைவானவன் ஆனந்த வடிவானவன் என்பதை உணர்ந்திருக்கிறதுனால அவன் நித்திய திருப்தனாக இருக்கிறான் எவர் சாட்டிஸ்ஃபைடு தன்னை ஆனந்தமாக நிறைவாக உணர்ந்ததினால் அவன் என்ன பண்றான்னா கர்மன் அபிப்பிரவருத்தோப்பி அவன் காரியத்தை பண்ணினாலும் இப்போ சன்னியாசியாக இருந்தால் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு மாத்திரம் செயலை செய்வர் இல்லை சந்யாசம் பண்ணலை காரியங்களெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொன்னால் வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் எல்லாம் கடைப்பிடிச்சா கர்மணி அபிப்ரவிற் தோப்பி அப்படின்னா தான் கர்மத்தில் பிரவருத்தகா ஈடுபட்டாலும் அபிப்பிரவருத்தகன்னா நன்கு ஈடுபட்டாலும் கூட கர்மபல ஆசங்கம் தத்துவா கர்மத்திலையும் சரி கர்ம பலன்லேயும் சரி கொஞ்சம் கூட அதில் பற்று கிடையாது செயலிலோ செயலின் விளைவிலோ கொஞ்சம் கூட தன்னை இணைச்சிக்கிறது அப்படிப்பட்ட அவனை சொல்கிறார் சஹா நைவ கிஞ்சித் கரோதி அவன் எதையும் செய்யாதவனாகவே கருதப்படுகிறான் அகர்ம தரிசனம் அது அதாவது கர்மம் பண்ணினாலும் அவன் அகர்மிதான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் நைவ கிஞ்சித் கரோதி சக அவன் ஒரு செயலையும் செய்யாதவனாகவே கருதப்படுகிறான் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் கருதப்படுகிறான் சகா நைவ கிஞ்சித் கரோத்தி அவன் கர்மத்தையும் கர்மபலனையும் அறிவால் துறந்து இதுதான் ஞான கர்ம சந்நியாசம் கர்மத்தையும் கர்மபலனையும் அறிவால் துறந்து ஆழ்ந்து செயலில் ஈடுபட்டாலும் கூட அவன் எந்த செயலையும் செய்யாதவனாகவே கருதப்படுகிறான் அவன் எதையும் சாராதவன் எப்பொழுதும் தன்னிலே நிறைவு பெற்றவன் அவன் செயல் புரிந்தாலும் செயலின்மையிலேதான் அவன் இருக்கிறான் என்பது பொருள் தியக்வா கர்மஃலா சங்கம் நித்ய திருப்தோ நிராசிரய கர்மணியபிப்ரவத்தோபி நைவ கிஞ்சித் ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அறிவோம்